நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயான் நாடு போற்றும் பல நல்ல தீர்ப்புகளை வழங்கிய மரியாதை ராமன் கதையில இன்னைக்கு வந்து நல்ல முத்து நாடிமுத்து ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு வழக்கை பத்தி பார்க்க போறோம் சரியா ஒரு ஊர்ல நல்ல முத்து நாடிமுத்துன்னு ரெண்டு விவசாயிங்க இருந்தாங்க ரெண்டு பேர் தோட்டமும் பக்கத்து பக்கத்துல இருந்தது ஒரு நாள் வந்து நாடிமுத்துன்றவர் நல்ல முத்துவை பார்த்து எனக்கு ரொம்ப அவசரமாக பணம் தேவைப்படுது இப்போது என்னுடைய பயிர் வந்து அடுத்த மாதம் அறுவடைக்கு வருது அறுவடை முடிஞ்ச பிறகு நான் உனக்கு அசலும் வட்டியும் சேர்த்து மொத்தமாக பணத்தை செட்டில் பண்ணிடுறேன் எனக்கு வந்து ரொம்ப அவசரமாக பணம் தேவைப்படுது பணம் எனக்கு கொடு நான் ஒரு பத்திரம் எழுதி தரேன் அந்த பத்திரத்தில் வந்து நான் உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் வாங்கியிருக்கேன் இவ்வளோ வட்டிக்கு வாங்கியிருக்கேன் ஒரு மாதத்தில் திரும்ப வட்டியோடு தந்துடுறேன்னு சொல்லி நான் அதில் எழுதி தர்றேன் அதுக்கப்புறம் வந்து உங்கள்ட பணத்தை கொடுத்துட்டு அந்த பத்திரத்தை நான் திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாடிமுத்து உடனே நல்ல முத்து சரி பார்த்தா ஒரு பாத்தா ரொம்ப பாவமாக இருக்கு சரி பணம் கடன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பணத்தை வந்து கடன் கொடுத்துருக்காரு நாடிமுத்து அந்த பணத்தை வாங்கிட்டு போய் செலவழிச்சிருக்காரு ஒரு மாதம் கழித்து பயிர் அறுவடை முடிஞ்சது நாடிமுத்து பணம் தரல இன்னும் ஒரு மாசம் போச்சு அப்பயும் நாடி முத்து பணம் தரல உடனே நல்ல முத்து கேட்டிருக்காரு என்னப்பா பயிர் அறுவடை முடிஞ்ச உடனே பணம் தர்றேன்னு சொன்னேன் இது வரைக்கும் பணம் தரல ரெண்டு மாசம் ஆகிப்போச்சு இப்பயாவது என் பணத்தை கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு நாடிமுத்து சொல்லியிருக்காரு அந்த நான் உனக்கு எழுதி கொடுத்தேன் இல்லையா பத்திரம் கடன் பத்திரம் அந்த கடன் பத்திரத்தை எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு வா அங்கே வச்சு நான் உனக்கு பணம் கொடுத்துட்டு அந்த பத்திரத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு உடனே நல்ல அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரோட தோட்டம் அமைஞ்சிருந்த பகுதிக்கு வந்தார் வந்த உடனே நாடிமுத்து சொன்னார் அந்த பத்திரத்தை கூட பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கி அதை வேகமாக கிழித்து அங்கே தீயில போட்டு எரிச்சிட்டார் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காது நல்ல என்னப்பா இப்படி பண்ணிட்டேன் காசை கொடுக்காமலே பத்திரத்தை வாங்கி கிழிச்சு போட்டுட்டேன் எங்கிட்ட வாங்கின காசு எங்க அப்படின்னு கேட்டாரான் அதுக்கு நாடிமுத்து சொன்னாரான் நான் உங்கள்கிட்ட பணம் வாங்கினதுக்கான அத்தாச்சி இந்த பத்திரம் மட்டுந்தான் அத்தாச்சின்னா தெரியும் இல்லையா ப்ரூஃபு நான் உங்ககிட்ட பணம் வாங்குனதுக்கான ஒரே ப்ரூஃபு இந்த பத்திரம்தான் அந்த பத்திரத்தை நான் கிழிச்சு நான் தீயில போட்டேன் இப்போ வந்து நீ வந்து யாருக்கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்கோ நான் உனக்கு ஒரு பைசா பணம் தர முடியாது அப்படின்னு சொல்லி நாடி முத்து சொல்லிட்டாராம் அப்போ தான் நல்ல முத்து யோசிச்சாராம் ஆஹா தெரியாமல் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டமே இவங்கிட்ட பத்திரத்தை கொடுத்தோம் பத்திரத்தை கிழிச்சு தீல போட்டான் இப்ப நமக்கு எந்த அத்தாட்சியுமே இல்லாம போச்சு நம்ம எப்படி வந்து பணத்தை வாங்குறது வேற வழி இல்லை மரியாதை ராமன் கிட்ட போகன்னு சொல்லி நேராக இந்த வழக்கை வந்து மரியாதை ராமன் கொண்டு போயிட்டாரு மரியாதை ராமன் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சாரு விசாரிச்சுட்டு சரி நாளைக்கு தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்ச்சிட்டாரு அனுப்பிச்சிட்டு அதுக்கு பிறகு நல்ல முத்துவை மட்டும் தனியா கூப்பிட்டு இங்கவா நீ அவங்கிட்ட நாத்து கிட்ட எழு வாங்கனில்லையா அந்த பத்திரம் எவ்வளவு நீளம் இருந்தது அப்படின்னு கேட்டாராம் உடனே நல்ல முத்து சொன்னாரா அது வந்து ஒரு சாண் நீளம் இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் ஒரு சாண் நீளம் இருக்குமா நாளைக்கு நான் கேட்கும் நீ என்ன சொல்றனா அது வந்து மூணு சாண் நீளம் இருந்தது அப்படின்னு சொல்லி உன் கையை நீளத்துக்கு நீட்டி காட்டு இவ்வளவு பெரிய பத்திரம் அதை சுருட்டி கூட என் பையில வைக்க முடியல அவ்வளவு நீளமா இருந்ததுன்னு சொல்லி சொல்லு சரியா மத்தத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மரியாதை ராமன் சொல்லிட்டாரு நல்ல முத்துவும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு மறுநாள் விசாரணை நடந்தது அப்போ நல்ல முத்துவை கூப்பிட்டு மரியாதை ராமன் கேட்டாரு நீ அவர்கிட்ட எழுதி வாங்கின பத்திரம் அந்த பத்திரம் எவ்வளோ நீளம் இருந்தது அப்படின்னு கேட்ட உடனே முத மரியாதை ராமன் சொல்லி கொடுத்த மாதிரியே ரெண்டு கையையும் நீட்டி அந்த பத்திரம் இவ்வளோ நீளம் ஐயா மூணு சாண் நீளம் இருந்தது அப்படின்னு சொல்லி நல்ல முத்து சொன்னாராம் அப்ப நாடி முத்து கொஞ்சம் கூட யோசிக்காம அவசரமா அட புழுதுனி என்ன இவ்வளவு பெரிய பொய் சொல்ற அவ்வளோ பேப்பர் அவ்வளோ பெரிய பேப்பர் எங்கேயாவது இருக்குமா அது வந்து ஒரு சா நீலம் இருந்தது அப்படின்னு சொல்லி நாடிமுத்து சொன்னாராம் அப்பதான் மரியாதை ராமன் கேட்டாராம் நீ பத்திரமையும் எழுதி கொடுக்கலன்னு சொன்ன அது ஒரு சார் நீளம் இருந்ததுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாராம் அப்பதான் நாடிமுத்து யோசிச்சாராம் ஆஹா நம்ம தெரியாம நம்ம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோம் இப்ப நம்மளே உண்மையை சொல்லிட்டோம் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஆஹ் ஆமாங்க நான் தான் வந்து பணம் வாங்கினது உண்மைதான் நான் வட்டியோட சேர்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது மரியாதை ராமன் சொன்னாராம் உனக்கு பணம் தேவைப்படும் போது பணம் கொடுத்து உதவுனவரையே நீ ஏமாத்தலான்னு பார்த்துருக்க இது எவ்வளோ பெரிய தப்பு உன நான் சும்மா விட மாட்டேன் நீ பணமும் வட்டியும் சேர்த்து நல்ல கொடுத்தாலும் நீ மூணு வருஷம் வந்து சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நாடிமுத்துவ தூக்கி மூணு வருஷம் ஜெயிலில் போட்டாராம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா